ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்புலே நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் என்னென்ன விஷயங்களை என்னென்ன பகுதியிலே நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் அதில் ஆறாவது காண்டமாக சொல்லக்கூடியது திதி நிர்ணய காண்டம்னு பெயர் இந்த தித்தி நிர்ணய காண்டத்தில் என்ன விஷயங்களை நமக்கு வைத்தியநாத தீக்ஷிதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா திசி அப்படின்னா என்ன நிமிஷம் நாழிகை அப்படி எல்லாம் சொல்கிறோம் இந்த நிமிஷம் நாழிகை நொடி இந்த காலத்தினுடைய அளவுகள் இவைகளை தித்தி நிர்ணய காண்டத்தில் நமக்கு காண்பிக்கிறது காண்பிக்கிறார் திதிகளுடைய லக்ஷணம் இந்த திதிகளுடைய பெயர் நட்சத்திரங்களுடைய பெயர் அந்த திதிகளுக்கு இந்த திதிகளில் நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் திதி வாரியாக நமக்கு காலங்களை அதில் காண்பிச்சிருக்க காலம்பர செய்யக்கூடியதான காரியங்கள் மத்தியானம் செய்யக்கூடியதான காரியங்கள் சாயங்காலம் செய்யக்கூடியது ராத்திரியில் செய்யக்கூடியதுன்னு பிரித்து விரதங்களே நான்கு காலங்களிலேயும் செய்யக்கூடிய விரதங்கள் இருக்குது காலம்பரை செய்யக்கூடிய விரதம் இருக்குது மத்தியானம் செய்யக்கூடிய விரதம் இருக்குது சாயங்காலம் செய்யக்கூடிய விரதம் இருக்குது வரலட்சுமி விரதம் இவைகளெல்லாம் காலவேளையில் செய்யக்கூடிய விரதங்கள் ரிஷி பஞ்சமி விரதம் இவைகள்லாம் மத்தியானம் செய்யணும் பிரதோஷ விரதம் சாயங்காலம் செய்யணும் சிவராத்திரி விரதம் ராத்திரியில் பண்ணணும் இப்படி நான்கு காலங்கள்லேயும் செய்யக்கூடிய விரதங்கள் இருக்குது அந்த விரதத்தை எந்த காலத்தில் பண்ணணும் அந்த சமயத்தில் எந்த திதி எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு பிரித்து தித்தி நிர்ணய காண்டம் காண்பிக்கிறது அன்றைய தினத்தில் உபவாசம் இருக்கிறது பாரணா விரதங்கள்னு இருக்குது உபவாசம் இருக்கிறதே ஒரு விரதம் துவாதசி விரதம் உபவாசம்தான் துவாதசி விரதம்னா ஏகாதசி அன்னிக்கு உபவாசம் இருக்கோமே அதற்கு துவாதசி விரதம்னு பெயர் ஏகாதசி விரதம்னு பெயர் கிடையாது அதற்கு உபவாசம் இருக்கணும் துவாதசி அன்னிக்கு பாரணப்படணும் அந்த விரதத்திற்கே துவாதசி விரதம்னு பெயர் அப்படி உபவாசமாக இருந்து செய்யக்கூடிய விரதங்கள் இப்படியெல்லாம் பிரித்து நமக்கு தித்தி நிர்ணய காண்டத்திலே சொல்லியிருக்க திதி வாரியாக விரதங்கள் தித்தி நிர்ணய காண்டத்திலே சொல்லப்படுறது பிரதம அன்றைக்கி செய்யக்கூடிய விரதங்கள் த்த்திய அன்னிக்கு செய்யக்கூடிய விரதங்கள் திருத்திய அன்னிக்கி செய்யக்கூடிய விரதங்கள்னு திதி வாரியாக பிரித்து நமக்கு திதி நிர்ணய காண்டம்தான் சொல்கிறது இப்போ ராமநவமி விரதம்னு பண்ணுறோம் ராமநவமி என்றைய தினம் என்றைக்கு பண்ணணும் நவமி இருக்கிற அன்றைக்கி பண்ணணும்னு நாம் பொதுவாக நினச்சிப்போம் அப்படி இல்லை இந்த நவமி திதி ஆனது எந்த சமயத்திலே இருக்கணுமோ அந்த சமயத்தில் தான் நாம் ராமநவமி விரதம் பண்ணணும் கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த அஷ்டமி திதி இருக்க வேண்டிய டைம் சமயம் இருக்கு அந்த சமயத்தில் அஷ்டமி திதி இருக்கணும் அன்றைக்கு தான் கிருஷ்ணாஷ்டமி பூஜை பண்ணணும் இப்போ ஏகாதசி விரதத்தையே எடுத்துட்டால் நாம் என்ன நினப்போம் ஏகாதசி திதி ஆரம்பித்த உடனே ஏகாதசி விரதம் ஆரம்பமாகிறது நினப்போம் அப்படி இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஏகாதசி உபவாசம் இருக்கக்கூடியதான விரதத்திற்கு துவாதசி விரதம்னு பெயர் அந்த விரதம் எப்படி தீர்மானிக்கப்படுறது அப்படின்னா துவாதசி என்னைக்கு முடிகிறதோ அதற்கு முதல் நாள் ஏகாதசி விரத் உபவாசம் அப்படி தீர்மானம் பண்ணிடு முதல் நாளைக்கு ஏகாதசி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை துவாதசி என்றைக்கும் பூர்த்தி ஆகிறதோ அதற்கு முதல் நாள் ஏகாதசி உபவாசம் அப்படி தீர்மானம் பண்ணியிருக்கேன் ஏகாதசி திதிக்கும் நாம் இருக்கக்கூடியதான் உபவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிறதுக்கும் நம்முடைய புஸ்தகங்களில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த நாளில் அதெல்லாம் நாம் நன்றாக தெரிஞ்சுக்கணும் நாம் பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே ஏகாதசி ஆரம்பித்த உடனே உபவாசம் ஆரம்பிக்கணும்னு நினைக்க விடாது அப்படி சில வருத்தங்கள் சொல்லப்படுறது அதேபோல் ஜென்ம நட்சத்திரம் கொண்டாடுறோம் ஜென்ம நட்சத்திரம் என்றே என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னா என்னைக்கு அந்த திதி ஆறு நாழிகை இருக்கோ அன்னைக்கு தான் ஜென்ம நட்சத்திரம் இரண்டு தினங்கள்லே நட்சத்திரம் வருது அப்படின்னா என்னைக்கு ஆறு நா ஆறு நாழிகை இருக்கு நட்சத்திரம் அப்படின்னா அன்னைக்கு தான் ஜென்ம நட்சத்திரம் கொண்டாடணும் ஆறு நாழிகைன்னா எட்டு மணியோடு பூர்த்தி ஆகிடும் அதற்கப்புறம் அடுத்த நட்சத்திரம் வந்துடுமே அன்றைய தினத்தில் எப்படி ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடுறதுன்னு நினைக்கப்படாது அன்னைக்கு பூரா நம்முடைய நட்சத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆறு நாழிகை அன்றைய தினம் ஜென்ம நட்சத்திரம் இருந்ததானால் அன்றைய தினம்தான் ஜென்ம நட்சத்திரம் இப்படியெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து கொடுத்துருக்கு இவ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் விரிவாக தித்தி நிர்ணய காண்டம்னு பார்க்கும் பொழுதும் தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் நமக்கு இந்த தித்தி நிர்ணய காண்டத்தில் தான் மகரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படி நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் செய்யக்கூடிய தினம் அதேபோல் உபவாசம் இருக்க வேண்டிய காலம் பூஜிக்க வேண்டிய காலம் ஸ்நானம் செய்ய வேண்டிய காலம்னு இவைகளெல்லாம் நமக்கு இந்த தித்தி நிர்ணய காண்டத்திலே தர்மசாஸ்திரம் காட்டுறது அதற்கு பிறகு கிரிஹ்யோக்தமான கர்மாக்கள் கிரஹ்யோக்தமான கர்மாக்கள்னால் மகரிஷிகள் கிரிஹ்யசூத்திரங்களிலே சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு கிரிஹ்யோக்தமான கர்மாக்கள்னு பெயர் கர்ப்பாதானம் பும்சுமனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் ஆரம்பித்து இவைகள் அனைத்துக்கும் கிரியோக்தமான கர்மாக்கள்னு பெயர் இந்த கிரியோக்தமான கர்மாக்கள் எந்த தினத்தில் பண்ணணும் எந்த முகூர்த்தத்தில் பண்ணணும் எந்த லக்கணத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தித்தி நிர்ணய காண்டந்தான் நமக்கு தெரிவிக்கிறது வைத்தியநாத தீக்ஷிதர் தித்தி நிர்ணய காண்டத்தை சுருக்கமாக நமக்கு காண்பிச்சுருக்கார் எது தேவையோ அதை மாத்திரம் நமக்கு காண்பிக்கிறேன் ஏன்னா அநேக விதமான விஷயங்கள் பஞ்சாங்கங்கள்லேயே வந்துடுறது அப்படிங்கிறதுனால பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் திதி நிர்ணய காண்டத்தில் காட்டப்படலை சிலதை மாத்திரம் காண்பிச்சிருக்கார் ஆனால் பஞ்சாங்கமே திதி நிர்ணய காண்டத்திற்கு உட்பட்டு தான் வருது நாம் முகூர்த்தம் வைக்கிறோம் லக்னம் வைக்கிறோம் லக்ன சுத்தி பார்த்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறோம் இவைகளுக்கு அடிப்படை திதி நிர்ணய காண்டம் ஆகையினால தான் தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டு வரணும் நாம் முகூர்த்தங்களுக்கு தினம் வைக்கிற பொழுது அது வேற நம்முடைய தர்மசாஸ்திரம் வேறேன்னு பிரித்து பார்க்கப்படாது தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டது தான் ஜோதிஷம் ஜோதிஷத்துக்கு உட்பட்டது தான் காலங்கள் ஆகையினாலே நாம் ஒரு விரதத்திற்கோ முகூர்த்தங்களுக்கோ தினம் வைக்கிற பொழுது விரத தினமாக இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விவாகம் வைக்கிறோம்னா ஏகாதசி அன்னிக்கு விவாகம் வைக்கப்படாது ஏன்னா ஏகாதசி அன்னிக்கு உபவாசம் இருக்க வேண்டிய தினம் அன்றைய தினத்திலே நாம் விவாகம் வச்சு அனைத்து பெயர்களுக்கும் போஜனங்கள் போட்டு அப்படி பண்ணக்கூடாது நாம் ஏகாதசி உபவாசம் இல்லை அப்படின்னாலும் கூட நாம் இல்லைன்னா அதற்காக இருக்க வேண்டிய தினம் தானே நாம் வேணும்னே நாம் அந்த உபவாசத்தை நாம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இருக்கணும் அன்றைய தினத்தில் நாம் விவாகம் பண்றது, அன்றைய தினத்தில் எல்லோருக்கும் போஜனம் போடுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம் இவைகளெல்லாம் திச்சு நிர்ணய காண்டம் தான் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அப்படி இந்த தர்மசாஸ்திரம் ஆறு காண்டங்களும் ஒவ்வொருவராலும் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்